ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்மங்களை ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரோம் அதுக்கு இடையில் நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா சந்தியாவந்தனம் இதெல்லாம் கட்டாயம் அவசியம் எல்லோரும் செய்யணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் வலியுறுத்துறது ஆனால் இந்த சந்தியாவந்தனம் முதலிய கடமைகளை செய்கிறவாளுக்கும் செய்யாதவாளுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே தெரியலையே உலக வாழ்க்கையில் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ஒன்றும் தெரியல பண்ணாதவாலும் நிம்மதியாக சௌக்கியமாக பணங்காசோடு தான் இருக்கா சௌக்கியமாக தான் இருக்கா ரெண்டு பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல அப்போ நம்முடைய கடமைகளை பண்றவாளுக்கு விசேஷமாக என்ன பலன் தெரியும் அப்படின்னு கேட்டார் இப்படி ஒரு கேள்வியை பார்த்த உடனே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வந்தது ரெண்டு நண்பர்கள் அதில் ஒருத்தர் நம்முடைய கடமைகளில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் இன்னொருத்தர் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர் ஆஹ் இவா ரெண்டு பேரும் நண்பர்கள் இந்த கடமையான நம்பிக்கை உள்ளவர் அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ளவர் கோவிலுக்கு போயிட்டு தினமும் பிரதக்ஷணம் பண்ணிட்டு வர்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இந்த நம்பிக்கை இல்லாதவர் கேட்டார் என்ன காரணம் திடீர்னு கோவிலுக்கு போற பிரதக்ஷம் எல்லாம் பண்ணிட்டு வரையே என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் சொன்னார் இல்லை எனக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு சொல்கிறா அதற்காக இதை பண்ண சொல்லியிருக்கா தினமும் கோவிலுக்கு போய் பன்னெண்டு பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுதான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்போது நம்பிக்கை இல்லாதவர் கேட்டார் அப்படி நம பிரதக்ஷ நமஸ்காரம் பண்ணுறதுனால உனக்கு என்ன கண்டம் போயிடுமா கண்டிப்பாக போகும் என்ன நான் நம்புறேன் கண்டிப்பாக போ அப்போ அவர் சொன்னார் நம்பிக்கை உள்ளவர் நீயும் வாய வந்தால் எனக்கும் துணையாக இருக்கும் ரெண்டு பேருமா சேர்ந்து போயிட்டு பேச்சுட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னார் அவர் சொன்னார் சரி நானும் வரேன் போவோம் ரெண்டு பேருமா போவோமே பேச்சு துணைக்கு தானே நானும் வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமா மறுநாளைக்கு கோவிலுக்கு போனா நம்பிக்கை இல்லாதவர் சொன்னார் நீ பிரதக்ஷணம் பண்ண நான் அப்பிரதக்ஷமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வ நம்பிக்கை உள்ளவர் பிரதட்சிணம் பண்ணுறார் நம்பிக்கை இல்லாதவர் அப்பிரதக்ஷனம் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படியே ரெண்டு பேருமா கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் வாசலில் வந்து உட்காண்டார் ரெண்டு பேரும் அப்போ நம்பிக்கை இல்லாதவர் கேட்டார் ஏன் நொண்டின்னு நடந்து வர என்ன காலில் காலில் என்ன ஆச்சு இல்ல பிரதட்சிணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு கல்லு ஒன்று நீக்கிட்டு இருந்தது அந்த கல் என்னோட கட்ட விரலில் குத்தி எடுத்து அதான் காலைல ரத்தம் வந்துடுதோ அப்படின்னு காண்பிச்சார் அப்போ தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் அப்பிரதட்சணம் பண்ணினவருக்கு சொன்ன பாத்தியா நீ பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த உனக்கு காலில் ரத்தம் வந்துடுது காயம் நான் பாரு அப்பிரதக்ஷனம் பண்ணிட்டு வரேன் எனக்கு பத்து ரூபாய் நோட்டு கீழே கிடந்தது எனக்கு பத்து ரூபாய் இன்னைக்கு லாபம் உனக்கு அடிதான் மிச்சம் அப்படின்னு தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் சொன்னார் இவா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் பின்பக்கம் யாரோ சிரித்தார் யாரோ சிரிக்கிற ஆலயன்னு திரும்பி பார்த்தா பிள்ளையார் சந்நிதி மகாகணபதி அவர் சிரிக்கிறார் பிள்ளையார் அப்போது தெய்வ நம்பிக்கை இல்லாத கேட்டார் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னார் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் அதான் சிரிப்பாக இருந்தது ஏய் சிரிக்கிறேன் நியாயம் தானே நான் சொன்னது நியாயம்தானேன்னா இல்லை இதில் ஒரு தத்துவம் இருக்குது என்னென்னா பிரதக்ஷம் பண்ணிட்டு வர்றவனுக்கு இவன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பில்டிங் வேலை நடந்துருக்கு கட்டடம் மேலே கல்லுகள்லாம் அடுக்கிருக்கு செங்கல் அந்த கல்லுகள் ஒரு நாளைக்கு சரிஞ்சு விழும் இவன் போகிற நேரத்துக்கும் அந்த கல் சரிஞ்சு விழுறத்துக்கும் ஒன்றா இருக்கும் இவன் தலையில் வந்து விழும் அந்த கல்லெல்லாம் அப்படி ஒரு பெரிய அடிபடும்படியாக இருந்தது ஏதோ கிரக கோளாறுனால இவன் தினப்படி வந்து பிரதட்சிணம் இந்த காலில் கட்டை விரலில் குத்தின இந்த காயத்தோடு அவனுக்கு போச்சு அந்த கண்டம் முடிஞ்சு போச்சு இனி அந்த கல் சரிஞ்சு விழாது அப்படி இவனுடைய கண்டம் முடிஞ்சு போச்சு உன்னார் பிள்ளையார் சரி பொண்ணா அப்பிரதக்ஷனமாக வந்ததுக்கு எனக்கு பத்து ரூபாய் கிடைச்சதேன்னா அப்போ பிள்ளையார் சொன்னார் இல்ல இவன் தினப்படி கோவில பிரதட்சிணம் பண்ணிட்டு நேரா வந்து உங்ககிட்ட உக்காந்து பேசிட்டு இருப்பான் இவனோட நீ சிநேகம் வச்சிருந்ததனுடைய பலமா உனக்கு லட்ச ரூபாய் உனக்கு பணம் கிடைக்கும்படியா இருந்தது என்ன சாது சங்கம் இவனோட நீ சினேகம் வச்சிருந்ததன் பலமா நீ என்ன பண்ணின இந்த கோவில அப்பிரதட்சினமா பண்ணியனும் அவனோட சினேகம் வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் நீ தர்மத்தை மாற்றி பண்ற அப்பிரதட்சணமாக நீ பண்ணதுனுடைய பலமாக லட்ச ரூபாய்க்கு பேர் அந்த பத்து ரூபாய் தான் உனக்கு மிச்சம் பத்து ரூபாய்தான் உனக்கு கிடைச்சிது அப்படின்னு அந்த பிள்ளையார் சொன்னார் இந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த கேள்விக்கு என்ன பதில்னா மகாபாரதம்னா நாம் உதாரணமாக எடுத்துக்கலாம் மகாபாரதத்தில் துர்ஜோதனனுடைய சரித்திரத்தை கேட்டால் தெரியும் துரியோதனன் தர்மத்தில் நம்பிக்கையே இல்லாதவன் கிருஷ்ணனை நம்பவே மாட்டான் துரியோதனன் அப்படி ஒரு கதை பார்க்கிறோம் தர்மத்தில் நம்பிக்கையே கிடையாது ஆனால் வர்ற வாழ்க்கைலாம் தர்மம் நல்லா பேசுவான் நல்லா சொல்லுவான் ஆனால் அதில் நம்பிக்கை கிடையாது அவனுடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும் அவனுக்கும் ராஜ்யம் கிடைச்சது அவனுக்கும் ராஜாபிஷேகமாச்சு அரண்மனை வாழ்க்கை கிடைச்சது அவனுக்கு அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு அவனுக்கும் குழந்தைகள் பிறந்தது எதிலையும் குறைபாடு இல்லை துரியோதனனுக்கு ஆனால் தர்ம நம்பிக்கை இல்லாததான் சௌக்கியமாக தானே இருந்தான் அப்படின்னா நடந்துன்று இருக்கிற இப்ப துரியோதனன் தன்னுடைய முயற்சியில் சேர்த்த ராஜ்யமாது இல்லை தன்னுடைய பகப்பனார் பீஷ்மாச்சாரியாள் அவால்லாம் கூட இருந்து இவனை ஏற்றி விடுறா மேல இவனுக்கு காலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனுக்கு ராஜாபிஷேகம் பண்ணி வச்சு இன்னொருத்தருக்கு போக வேண்டிய ராஜ்யம் அதை தடுத்து இவனுக்கு ராஜாபிஷேகம் பண்ணும்படியான சூழலை கொடுத்து இந்த அளவுக்கு இவனை தூக்குறது யாரு அப்படின்னா இவனுடைய முன்னோர்கள் அவா பண்ணின புண்ணியம் அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைச்சது ஆனால் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தப்புறம் எத்தனை சிரமப்பட்டான் துரியோதனன் பார்த்தா சரி ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனுக்கு பகவான் அனுகிரகம் கிடைக்கிற வாய்ப்புகள் வந்தும் கூட அவனுக்கு கிடைக்காம போச்சு எங்கன்னா கிருஷ்ணன் வர துரியோதனன் வீட்டுக்கு உள்ள வந்த உடனே ராஜாங்க வரவேற்பெல்லாம் கொடுத்தான் துரியோதனன் கிருஷ்ணனுக்கு கொடுத்து வரவேற்று எல்லாம் பண்ணினா விதுரநாத்துல போய் சாப்பிட்டு வந்தார் கிருஷ்ணன் அது ரொம்ப கோபம் துரியோதனனுக்கு என்ன கிருஷ்ணா நம்ம ராஜாங்கத்தில் உனக்கு விருந்தெல்லாம் விசேஷமா ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ என்ன அங்க போய் சாப்பிட்டுட்டு வரையேன்னு கேட்டான் துரியோதனன் அப்போ கிருஷ்ணன் சொன்ன நான் உனக்கு ஒரு தர்மம் சொல்றேன் இப்போ உனக்கு ஒரு தர்மம் தெரியுமா துஷதன் நபோக்தவ்யம் நம்முடைய தர்மம் என்ன சொல்றதுன்னா சத்ரு வீட்டுல சாப்பிடப்படாது துசந்தம் நெவ போஜையே சத்ருவுக்கு வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடப்படாது அப்படின்னா என்ன கிருஷ்ணா நீ என்ன இப்படி சொல்ற நான் உனக்கு சத்ருவா நீ எனக்கு சத்ருவா நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்னன்னா பாண்டவான் துஷசே அப்படி இல்லை துரியோதனா நீ பாண்டவால கூட வெறுக்கிறியே அது அதர்மம் இல்லையா அப்படின்னா பாண்டவால தான் நான் வெறுக்கிறேன் உனக்கும் எனக்கும் என்னென்னா மமப்பிராணாகி பாண்டவாகா என்னுடைய பிரான் என்ன பாண்டவர்கள் நான் சொல்றபடி தர்மத்தை நம்பி தர்மம் தான் காப்பாற்றும் தர்மம்தான் தெய்வம்னு நம்பி பண்றா இல்லையா அவாதான் என்னுடைய உயிர் அவளை நீ வெறுக்கிறன்னா அப்ப என்னையும் நீ வெறுக்கிறா போலதான் அவளுக்கு நீ சத்ருன்னா எனக்கும் நீ சத்ருதான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற அப்படி கிருஷ்ண பிரசாதமே கிடைக்காம போச்சு துரியோதனனுக்கு கடைசி காலம் தன்னுடைய குழந்தைகள் புத்திரன் பௌத்திரன் சகோதரால் அத்தனை பேரும் யுத்தத்துல அடிபடுறதை பார்த்துட்டு கடைசியில இறந்து போனான் துரியோதனன் பார்க்கிறோம் மகாபாரதத்துல அதுதான் உதாரணம் நம்முடைய தர்ம காரியங்கள்ல சந்தியாவந்தனங்கள்ல இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லாம பண்றவா சௌச்சமா இருக்கா அப்படின்னா அணையப்போற வழக்கு தான் நன்னா எரியும்னு பேர் வழக்கு என்ன சீந்து போயிட்டுன்னா திருஷா ஜால வரும் என்ன காரணம்னு கிருத்தனாயில அணைய போறதுன்னு அர்த்தம் உம்மனன்னா இது விளக்கு அப்படின்னு சொல்லுவோமோ இன்னும் கொஞ்ச நேரில் அணையும் அது போலதான் சௌக்கியமா ஒருத்தன் இருக்கான் தர்ம நம்பிக்கை இல்லாதவன் சௌக்கியமா இருக்கான்னு கடைசி காலம் பெரிய கண்டமாக அவனுக்கு வரப்போறது அப்படின்னு அர்த்தம் அனைத்துக்கும் மேல அடுத்த பிறவி ஹீனப்பிறவியாக கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரன் சொல்ற அடுத்த பிறவிங்கறத நம்ம கண்ணுக்கு தெரியாது பிறந்து பார்த்தாதானே தெரியும் கடைசி காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகும் அதற்கப்புறம் அவனுக்கு திரும்ப இந்த மனித பிறவிங்கிறது சுத்தமாக கிடைக்காமல் போயிடும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ரொம்ப ஹீன ஜாத்தியாக சீன ஜாத்தின்னா புழுப்பூச்சியாக பறக்கும்படியாக நெருந்து போயிடும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற அப்படி பார்க்கணும் இன்றைக்கி சௌக்கியமாக இருக்காங்கிறத நம்பிட்டு நாம் நினைக்கப்படாது நாளைக்கீ ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற ஞாபகத்தோடு தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது நாளைக்கின்னு பண்ணு அப்படின்னு நமக்கு நம்பிக்கையை கொடுத்தும் பண்ண சொல்கிற அகையினால் இதெல்லாம் கட்டாயம் செய்துதான் ஆகணும் என்கிறது நம்முடைய வேகத்தினுடைய உத்தரவு அடுத்த தர்மத்தோடு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்